எூற்றி தொன்னூற்றி நான்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஹுல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவரும் ஜுமாவுக்கு வந்தால் கொளித்து கொள்ளட்டும் இதை ABDULLAH BIN அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்